நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் செய்ய போகிறது தினை எலுமிச்சம் சாதம் செய்ய தேவையான பொருட்கள் தினை அரிசி ஒரு கப் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு கடலை பருப்பு ஒரு டேபிள் இஞ்சி துருவல் ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு காய்ந்த மிளகாய் மூணு வேர்க்கடலை ரெண்டு டேபிள் முந்திரி தேவையான அளவு கேரட் ஒன்று துருவி கொல்லவும் உப்பு ருசிக்கேற்ப மஞ்சள் படி கால் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ரெண்டு கொத்தமல்லி தழை சிறிதளவு எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம தீனை அரிசியை வந்து ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி நல்லா வேக வச்சு அதை வடித்து எடுத்துப்போம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வேக வைக்கிறதுனால அதை எண்ணெய் உதிரி உதிரியாக வரும் ஒட்டாமல் இருக்கும் அரிசி அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருவோம் அரிசியை ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் மானல் வச்சுருவோம் மானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுடலாம் கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு கடலை போட்டு நல்லா வறுத்துப்போம் இஞ்சி துருவல் போட்டுடலாம் இஞ்சி துருவல் போட்டு நல்லா வதக்கிடுவோம் ராஸ்மல் போக கருவேப்பிலை போட்டு காஞ்சி மிளகாய் கழி போட்டு பொறிஞ்சதும் வே வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் முந்திரி வீட்டில் இருந்துன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னு இன்னும் பிரச்சனை இல்லை முந்திரி தேவையான அளவு போட்டுடுவோம் நல்லா வருந்ததும் இந்த கேரட் துருவி இருந்தது இருக்குதுலையே அதை போட்டு நம்ம ஒரு கேரட் சொல்லிருக்கேன் நமக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் கேரட் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சலாட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அதில் தேவையானால உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம் கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ரைஸ் வக வச்சிருக்கோல்லையா அந்த ரைஸில் அது ஆறினதும் அதில் எலுமிச்சா சாறை எடுத்து அதில் அந்த ரைஸில் கலந்துருவோம் கலந்துட்டு இந்த தாளிச்சிருக்கோம்லேயா கருவேப்பிலை கொத்தம இதெல்லாம் போட்டு உளுட்டு உளுந்து கடலைப்பருப்பெல்லாம் போட்டு அதை எடுத்து தாளித்ததை அந்த ரைஸில் கொட்டி நல்லா கலந்துட்டு கடைசியா கொத்தமல்லி தழி பைனா சாப் பண்ணி அதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா சுப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்தி, தினை எலுமிச்சம் சாதம் தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்